தேவண்ட மகாபரிசுமல்ல நாமத்திற்கு மைமொண்டாவதாக இப்பொழுது புதீர் சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமானிருந்து மரண பிடியில் பயத்திலிருந்து லகுவாக விடுதலை பெற ஒரே வழி ஏசு கிறிஸ்து இறை சத்தியத்தை கை கொள்கிறவர்கள் எளிதில் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள் இவற்றில் பாவத்தை அறிக்கை செய்தல் அடங்கியிருக்கின்றனர் துதி ஏறெடுக்கப்படுகின்ற இடத்தில் ஆவியானவரின் அசைவாடுதல் அதிகமாய் காணப்படுகின்றது என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்றுகின்றார்கள் இச்செய்தியை கேட்கின்ற யாவரையும் அவரது காரூண்யம் தொடர்ந்து காத்து வழி நடத்துவதாக தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மைமண்டதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் நாம் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க தொழில்கொள்ள மையமைப்படுத்த இது நமக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக ஆண்டவரை நாம் சோதரிப்பு அலையிலையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக லட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு விடுதலையின் ஜீவியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் விடுதலையின் ஜீவியம் செய்ய வேண்டும் பாவத்தோடு இருந்து நாம் கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணுகிறதல்ல கட்டுகளோடு இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதல்ல நாம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்போஸ்துலாயி பரிசுத்த பவலை நாம் பார்க்கும்போது அவர் ஒரு தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடியை கிரிய செய்கிற ஒரு மனிதனாக அவர் இருந்தார் அவரை கர்த்தர் சந்தித்தார் அவரை தேவன் தம்முடைய மகாபரிய ஒளியினால அவரை சந்தித்து தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றினார் தேவனுடைய பிள்ளையாக மாறி தேவ ஊழியத்திற்கு வந்த பிறகும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார் ஒரு சம்பவத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் தெய்வீக ஐக்கியம் அனுபவம் எப்படிப்பட்ட வாக்கியங்கள் மூலமாக இன்று கற்றுக்கொள்ளும் தேவன் நமக்கு கிருப செய்வாராக ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது ஒருவர் வாசிக்கலாம் ஒப்பந்தமான மனுஷன் ின்று யார் என்னை விடுதலை தேவனுக்கு மிமை உண்டாவதாக அருமையான கட்டுப்பிள்ளைகள இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் என்று சொலாயி பரிசு பவன் சொல்லுகின்றார் இவரோட தேவ உடைய இவர் தேவனுடைய பிள்ளை இவருடைய வாழ்க்கையில இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது நான் தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டேன் பரிசுத்தாவியும் பெற்றுவிட்டேன் கடவுளுடைய பாதையில் நான் நடக்கின்றேன் தேவ மொழியும் செய்கின்றேன் ஆனால் என்ன போதிலும் அதாவது நான் விரும்புகிற நல்ல காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை நான் விரும்பாத தீமையே நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் அப்படின்னா அது என்ன என்ற ஒரு போராட்டம் அவருக்குள்ள ஏற்பட்டது பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கலாம் என்னுடைய சரீரத்தில் எப்படி என்றால் என்னுடைய சரீரத்தில் நன்மை வாசமாயில்லை என்று நான் அறிந்திருக்கின்றேன் நன்மை நன்மை செய்ய விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் என்னால் செயல்படுத்த முடியவில்லை நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு முடியவில்லை நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் தீமையை செய்கிறேன் தீமையை செய்கிறேன் நான் செய் எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்யும் கவனிக்கும் போது ஜபம் பண்ணும் போது ஆராய்ச்சி பண்ணும் போது அண்ணவரே எனக்குள்ளே பிரசத்தாவியான் இருந்து அந்நியவாசு பேசுகின்றேன் எனக்குள்ளிருந்து அதாவது துரு எண்ணங்கள் தீமையான யோசனைகள் கெட்ட எண்ணங்கள் கோபங்கள் தாவங்கள் வைரா பலவிதமான சூழலைகள் எனக்குள்ள இருக்கிறது இது என்ன என்று என்னால் புரிந்து முடியவில்லையே இது ஏன் பெற்றுக் கொண்ட பிறகு எனக்குள்ளது இருக்கிறது இன்று உலகத்தில் அநேகர் அதைத்தான் சொல்லுகின்றார்கள் ஊழியக்காரர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள் என்ன என்று கேட்டால் தம்பி அதாவது மனிதன் பிளகீனமான பாண்டம் பலகீன பாண்டம் என்று கத்தரையே சொல்லி இருக்கின்றார் ஒரு பிளகினமான மனிதன் எப்படி ஒரு முழுமையான பிரசுர ஜீவத்தை அடைய அது கத்தோட வருகையில் அது நடக்கும் அவர் வரும்போதுதான் அப்படி நடக்குமே வழி இப்பொழுது நம்மால் முடியாது மாம்சம் பிளகினம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி முடித்து விடுகின்றார்கள் அன்றைய நாட்கள் எனக்குள்ளே பாவது பாவத்தின் மேலுடைய விருப்பம் எனக்குள்ளே அதாவது அடிப்படையில் எங்கேயோ இருக்கிறது அதாவது நல்ல விதங்கள கெட்ட தோன்று சொ விளங்காத ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லு அப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்றுதான் சொல்லுகிறார்களே ஒழிய விசுவாசித்த இப்படி அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரைக்கும் போது வழிபாடு செய்கிறார் அவைகளை செய்தாலும் இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு கட்டிருக்கிறது உங்களை ஒன்று கட்டியிருக்கின்றது என்னை விடுதலையாக்குவான் விடுதலை உண்டா போமையில் என்னை விடுதலையாக்குவதற்கு என்றால் ரோமருடைய ஆட்சியில் மரண தண்டனைக்குரியவர்களுக்கு ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள் என்ன என்றால் அதாவது ஒருவனை மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டுவிட்டால் எங்கேயாவது மறித்து ஒரு பாடியை கொண்டு வந்து அவனுடைய முதுகில வைத்து பெல்ட் போட்டு பின்னாலே கட்டி விடுவார்கள் இப்ப அவன் வர முடியாது விரட்டி விடுவார்கள் காடுகளை அலை அழு அழகி சரீரத்தில் நியமிக்கப்பட்டவர் என்ன மரண சரீரம் இருந்த நாருகின்றது அனுப்பினால ஒருவர் வந்து என்னை அழுத்தம் இயலாது ஒருவர் உண்டு என்று சொன்னார் குமாரன் விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலை இல்லை சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் சத்தியத்தை கை கொண்டு அதாவது ஒரு மனிதன் சத்தியத்தை கை கொள்ளும் போது அதனால் அவனுக்கு விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக அப்படி ஒரு சத்தியம் உண்டு ஒவ்வொன்றிற்கும் ஒரு வகையான சத்தியம் இருக்கின்றது ஆனப்படினால வியாதிலிருந்து விடுதல பெற சத்தியம் உண்டு கடன் புறச்சில் இருந்து தனி சத்தியம் உண்டு இன்று ரசிக்கப்படாத எத்தனையோ பேர் தசவமாக கொடுத்து காணிக்க கொடுத்துக்காக உதாரத்துவாய் கொடுத்து பெரியவர்களாய் இருக்கிறார்கள் வாழ்க்கை எனக்குள்ளே மறைந்திருக்கிற பாவம் நல்லதை செய்ய விடமாட்டேன் என்று தடுக்கின்றது ஆனபடினால நல்லதை செய்ய முடியாமல் தடுக்கிறது பாவம் அதில் இந்த விடுதலை பெறுவதற்கு ஏ சுவாமி சொல்லுகிறார் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அவர்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அருமையாக இருக்கவில்லை விடுதையாவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் ஆலை வழிபாடு செய்கிறோம் நாங்கள் ரத்து எப்படி சொல்ல முடியும் என்றுதமான ஒரு எண்ண முடிவர்கள இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் இல்லையில விடுதலை வேண்டும் என்று சொன்னார் சத்தியை தேர்வீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று அந்த பக்தி உள்ள யூதர்களை பார்த்து சொல்லும் போது அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் யாருக்கு அடிமைகள் நாங்கள் ஆமரகாடைய சந்ததிகள் உயர்ந்த ஜாதி நாங்கள் உலகமான முற்பிதாக்களுடைய பிள்ளைகள் எங்களை அடிமையாதீர்கள் என்று எப்படி சொல்லுவீர் என்று கேட்கின்றார்கள் நாங்கள் யாருக்கு அடிமை நாங்கள் எதற்கும் அடிமை இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பாரு நாங்கள் நன்றாக பாடுகிறோம் நன்றாக ஜபிக்கிறோம் ஆலயத்து சொல்லுகிறோம் உதாரத்துவமாக அள்ளி கொடுக்கிறோம் எங்களுக்கு இல்லாத பரலோகம் யாருக்கு என்று சொல்லுகிறார்கள் எங்களை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறீர்களே அது என்று கேட்கின்றார்கள் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் பாவத்துக்கு அடிமை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று இந்த மரணசரீரத்திலிருந்து இந்த பாவம் பாவத்தை அவர் என்ன சொல்லுகிறனால் அழுகி நாற்றம் எடுத்த சரீரம் அது என்னை கட்டி வைத்திருக்கிறது அது என்னை விட்டு மாறமாட்டேன் என்கிறது இது யாராவது உண்டாக என்னை விடுதலையாக்குவதற்கு என்று அவர் கேட்கின்றார் இயேசு சொல்லுகிறார் குமாரன் விடுதலையாக்க இருக்கின்றார் விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த குமாரன் கை கொள்கிறவர்களுக்கு விடுதலை கை கொள்கிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் இப்படி புலம்பிய அவன் என்ன சொல்கிறார் பாருங்க ஹலே தேவனுக்கு மயு அவர் இப்படி புலம்பிய அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றேன் என்று சொல்கிறார் ரோமருக்கு எட்டாம் அதிகாரம் வாக்கியவர் விடுதலை ஆக்கி இல்லையா யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கேட்டார் புலம்பினார் அதற்காக அவர் அதாவது பிரச போல வேதனைப்பட்டார் சொன்னார் குமார சார் அந்த குமாரன் பிதாவினிடத்தில் போதுவன் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அந்த குமாரன் பிதாவை நோக்கி என்ன வேண்டுதல் பாருங்க எனக்கு அன்பாய் தந்த ஸ்ரீஸ்வர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னவர் எப்படி பரிசுத்தமாக்கும் என்று கேட்கிறார் பாருங்க சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தே சத்தியம் வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் மொட்டையாக பரிசுத்தமாகும் பரிசுத்தும் பரிசுத்தமாகும் மொட்டையாக விடுதலை ஆக்கும் விடுதலை ஆக்கும் விடுதலையாக்கும் என்று கேட்கிறது அல்ல சத்தியம் இருக்கின்றது சத்தியம் இல்லாத இடத்துல விடுதலை இல்லை அவர்கள் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் சரி எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் சரி வேறு ஆசாரங்களை செய்தாலும் சன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் விடுதலை இல்லை என்று நாம் காண்கின்றோம் இதை பக்தன் அதாவது அப்போ பவுல் இதை உணர்ந்திருந்தபடியால் என்னுடைய வாழ்க்கையை தீமையே செய்யக்கூடாது தீமையே எண்ணக்கூடாது என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது நன்மை செய்கிறது நிலை இல்லையே அது என்னால் முடியவில்லையே காரணம் எனக்குள்ளே பாவத்தின் ஒரு விருப்பம் இருக்கின்றது அது எனக்குள்ளே ஒழிந்து இருக்கின்றது என்னை விடுதலையாக்குவார் சொன்னார் அறிவீர்கள் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின்றி விடுதலை ஆக்கிட்டே விடுதலை ஒருத்தப்படுத்தாதிருப்பானாக என்று அப்போ சொன்னார் ஹலெலுயா அந்த நிலையை சத்தியத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் அருமையானவர்களே என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்தாய்ப்பு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஜீத்தில் மாற்றம் இல்லையே வாழ்க்கையில் சேஞ்ச் இல்லையே வார்த்தையிலே மாற்றம் இல்லையே பழக்க வழக்கங்களிலே மாற்றம் இல்லையே உடைநடைகளிலே மாற்றம் இல்லையே நகைத்தான் இருக்கின்றது நம்முடையவர்களை நான் பார்க்கவில்லை வெளியே பார்த்திருக்கிறேன் வாட்சி கட்டியிருப்பார்கள் வாட்சிலே காப்பு மாதிரி அதற்கு அந்த பல்வேறு வளையல் மாதிரி தங்க மாதிரி அப்படி போட்டிருப்பார்கள் காப்பு தான் போட்டிருக்கிறார்கள் ஞான்சான் பெற்று பரிசுத்தாய் பெற்றவர்கள் என்று பார்க்கும் போது உள்ள பின்பக்கத்தில் போது தங்க உலைகள் போட்டிருக்கிறார்கள் நகையை கலந்துவிட்டோம் வாட்சு தான் கட்டி இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் இல்லை அதன் மேலே நமக்கு ஆசை இருக்கின்றது எனக்குள்ள அது இருக்கிறது இருக்கிறதுனால என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறது அது என்னை கட்டுகிறது ஒருவன் பாவம் செய்தால் ஆனாவது பெண்ணாவது பாவம் செய்தால் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஹலே லோய்யா ஒன்றே வானிலை நாம் பாவங்களை அறிக்கை பாவங்களை மன்னித்து ஒன்பது வாக்கியம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் எப்பொழுது நம்மை விடுதலை ஆக்க உண்மையும் நீதி உள்ளவராகத்தான் அவர் இருக்கின்றார் அருமையான கத்துணை பிள்ளைகளை நாம் தேவனுடைய பிரமாணங்களை ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அறிந்திருக்கின்றோம் அறிந்திருக்கிறனால அந்த பிரமாணங்களை கை நாம் என்ன செய்யறோம் பாவம் மரண பிரமாணத்தை நின்று விடுதலை பெற்றுவிடும் நமக்குள்ளே தோன்றாது நம்முடைய விடுதலை பெற வேண்டும் அதற்கு ஆண்டு நமக்குள்ளே கருத்தல் அதற்காக சோதர்கள 17-18 வசனங்களை வாசிக்கின்ற போது இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாய் தெளிவாய் சொல்லுகிறார் அடிமைகளாக இருந்தோம் உங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்படிந்தபடினால் தேவனுக்கு விடுதலையாக்கப்பட்டு அடிமைகள கிடை முடிவோ நித்திய மய்மை உண்டாவதாக இருந்தீர்கள் அடிமைகளாக இருந்தோம் இல்லையா நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் முடியவே முடியவில்லை பக்கத்து ஊரில் ஒரு அருமையான பக்தியுள்ள ஒரு சகோதரனை எங்களுடைய ஆரம்ப ஊழியத்தில் சந்தித்தோம் அன்று இரவு அந்த ஊர்ல நாங்கள் தங்க இருந்தது அவர் எங்களை வந்து அவர் முதலாவது பேசியது என்றால் ஐயா நான் நரகத்தின் கொடுமையை அறிந்து விட்டேன் மேன்மையை நான் தெரிந்து கொண்டு எனக்கு பரலோகம் போனோம் நரகத்துக்கு போக மாட்டார்கள் சொல்லி ரொம்ப பிரயாசப்படுகிறேன் என்று பிரயாசப்படுகிறேன் அன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில சரிவு ஏற்படுகிறது ஆனப்பட நான் ஒன்று செய்திருக்கிறேன் என்று கையை காட்டினார் அவருடைய கையில சிலுவை அடையாளத்திலே உடம்பு எழுந்து உள்ளிருக்கிறது அல்லவா இந்த முள்ளை எடுத்து நெடுங்க குத்தி சிலுவை அடையாளமாக உடம்புல சரீரத்தில் குத்தி வைத்திருக்கிறார் கையுள்ள தாண்டி வீங்கி போய் இருக்கிறது ஏன் சகோதனே என்று கேட்டு இந்த வழியின் மூலமாக நான் அதாவது பாவ போராட்டத்திலிருந்து எண்ணத்திலிருந்து அல்லது பிறருக்கு தீமை செய்கிற அந்த எண்ணத்திலிருந்து எப்படி தீமை எதுவோ அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேதனை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் இல்லை சகோதரனே இதனால் முடியாது சிலையிலையா இது கையை வெட்டி தூர போட்டாலும் சரி முடியாது அதற்கு சத்தியம் இருக்கிறது அந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் அருமையான விரும்புகிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது எத்தனையோ பிராயசித்தங்கள் செய்தோம் நீங்கள் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தோம் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியா அந்த தோல்வியில் நீங்கள் விடலை வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம் உபதேச சட்டம் என்று இருக்கிறது அதற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்படைந்தபடி நாள் தேவனுக்கு அடிமைகள் அணியாகுதல் பலன் முடிவு ஒரு உபதேச சட்டம் இருக்கிறது அந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறது ஒரு மனிதனுக்கு பாவத்தின் மேல் ஜெயம் பாவ அறிக்கை செய்வது தப்பு என்று யார் சொல்வார்கள் தெரியுமா அது பாவத்திலிருந்து விடுதலை பெற மனம் இல்லாதவர்கள் அடைய மனம் இல்லாத இருக்கிற நிலையில அந்த யூதர்கள் கேட்டார்கள் அடிமைகள் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற ஊழியக்காரல இருக்கிறார்கள் பெரிய ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்த எங்களை பார்த்தா சொல்லுகிறீர் கேட்டிருக்கலாம் யூதர்கள் அப்படித்தான் கேட்டார்கள் அடிமைகள் யாருக்குமே நாங்கள் அடிமைகள் கிடையாது இல்லை பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று இயேசு சொன்னார் ஹலோ எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு மனிதனையோ சாதாரண பொடி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது ஒரு புகை முடித்தல் எவ்வளவு பெரிய மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது குடி இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் எவ்வளவு பெரிய பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அடிமைகளாக்கி ரோட்டில் விழுந்து கிடக்கிறது நான் பார்க்கின்றோம் அடிமைத்தனம் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு வந்தார் ஏசு சுவாமி சொல்லுகிறார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே குமாரன் எப்படி விடுதலையாக்குவார் சத்தியத்தை அறிந்து அதை கை உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்படியும் போது கீழ்படியாத வரைக்கும் நாங்களும் பரலகம் போவோம் நீங்க தான் போவீர்களா நாங்களும் போவோம் என்று எண்ணி ஏமாந்து போகாதீர்கள் சொல்லுகின்றது அதாவது விடுதலை பெற வேண்டும் அப்போ சிலர் தன்னுடைய கிடைக்கப்பட்ட வாழ்நாள் காலங்களிலே அவர் புலம்பினார் ஐயோ என்னை ஒரு மரண கட்டி வைத்திருக்கிறது யார் என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று தவிக்கின்றார் அன்றுவர் சொல்லுகிறார் சத்தியம் விடுதலை ஆக்குவார் அவர் சொன்னால் அந்த சத்தியத்தை அறிந்தார் அறிந்து கை கொண்டு விட்டு என்ன சொல்லுகிறார் ஜீவனோட ஆவியின் பிரமாணம் என் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்றி இல்லையா நீங்கள நானும் சொல்ல முடியும் நீங்கள நானும் சொல்ல வேண்டும் மற்றவர்களின் நாள் விடுதலை இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அருமை சகோதரே சகோதரி ஐயா உளியாரி விடுதலை பெற வேண்டும் அதற்கு ஒரு சத்தியம் இருக்கிறது இந்த சத்தியத்தை வேண்டாம் என்று விலக்கி ஒதுங்கி வழியே போகிறவர்கள் அதாவது விடுதலை பெற சம்மதியாதவர்கள் அவர்கள் கற்றவரோடு இருக்க விரும்புகின்றவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படியால் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே கீழ்படிய வைத்திருக்கிறார் வைத்தனால் விடுதலை நமக்கு ஒரு பரசுத்த வாழ்க்கை நமக்கு முடிவு நித்திய ஜீவன் இங்கே நமது அறிவோம் நாம் இன்றி அதாவது மறுத்தாலும் அந்த ஜீவனை அடைவு அந்த ராட்சியத்துக்குள் பங்கு பெறுவேன் அந்த நம்பிக்கையை இன்றே நமக்குள் இருக்கும் சொல்லிவிட்டார் ஆக்கிட்டே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் விரும்புகிறபடினாலே ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த லாபத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால் அது உபதேச சட்டம் பழையற்பட்டிலிருந்து இன்று வரைக்கும் நடைமுறைகள் தான் இருக்கின்றது பலி செலுத்துகிறது மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கின்றது ஆண்டவரி எல்லாருக்காகவும் முழு உலகத்திற்காகவும் பலியாகி விட்டப்படுகிறார் அவர் எத்தனை சென்று விட்டப்படுகிறாள் அது இன்னொரு பலி அவசியம் ஆனால் பாவாரிக்க நிச்சயம் அவசியம் அந்த சட்டத்திற்கு மனப்பூர்வமா யார் கீழ்படுகிறார்களோ அவர்கள் விடுதலை பெற்றுக் இன்று நம்ம எடுத்துக்கொண்டால் பெரிய ஆட்களாக இருக்கிறவர்களும் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் வந்து ஒரு சிறிய பாதத்தையும் எல்லாருக்கும் முன்பாக வந்து முழங்கால் படிட்டு அறிக்கை செஞ்சுட்டு போகிறார்கள் இதை நான் அவருடைய விருப்பம் என்ன இதை கட்டிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் எதை பார்த்தாலும் பரிசுத்தமா இருக்கணும் எதை சிந்தித்தாலும் கண்ணை மூடினாலும் சுத்தமா கண்ணை விழித்து பார்த்தாலும் சுத்தமா இருக்கணும் இல்லை போன பஸ்ல போன மனதார பார்த்து விட்டேன் என்று சொல்கிறதல்ல டிவி போட்டால் நமக்கு என்ன ஏதோ ஒன்று ஓடுது ஏதோ ஒன்று கேட்குது விடுதலை பெற்றவர்களுக்கு அப்படி இருக்கும் அறுபடி நாள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை சொல்லுகிறது உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்புடிய வேண்டும் என்னாக ஐந்தாம் அதிகாரம் ஐந்து டு ஏழு வரைக்கும் இஸ்ரவேல் தினங்களில் ஆணாவது பண்ணாவது ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் உபதேச சட்டத்திற்கு கீழ்பிடுகிறவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள் வாசிக்கலாம் மேலும் கத்தர் மோசை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்று ஒரு சட்டத்திற்கு மனப்பூர்வாய் கீழ்படிந்தபடியால் கர்த்தக்கு சோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை நீதிக்கு அடிமைத்தல் பலன் முடிவு நித்திய ஜீவன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலை ஆக்கும் இரண்டாவது ஆக இன்னொரு சம்பவத்தை நான் பார்க்கலாம் குறைந்திருக்கிறது இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரையோ அங்கே விடுதலையும் விடுதலை பரிசு ஆய் பெற்றுக் கொண்டால்தான் உங்களை மாறி அந்நிய வாச பேசிட்டுள்ள வாழ முடியுமா இல்லைன்னா முடியாது என்று பலர் சொல்கிறார்கள் அருமையான கற்றுப்பிள்ளைகள் வேதத்தில் பார்க்கும்போது பெற்றுக்கொண்ட இடங்களில் எல்லாம் பேசினார்கள் தீர்க்க தர்சனம் சொன்னார்கள் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டதை மற்றவர்களுக்கு காணவும் முடியும் கேட்கவும் முடியும் என்று வேறும் சொல்லுகிறது கேட்க முடியும் காண முடியும் அதாவது பிள்ளைகளுடைய உள்ள பிள்ளை சரீரத்தில் உயிர் இருக்கிறது என்றால் அதை பார்க்க முடியும் கேட்க முடியும் காரணம் காலுகையை கைகால ஆட்டும் சத்தமிட்டு கேட்கும் போது இருக்கிறதா என்று அடிப்பார்கள் எப்படியாவது சத்தருடன் சத்தமிட்ட உடனே உயிர் கிடைக்கிறது அதே மாதிரி அதாவது ஒரு மனிதன் அதாவது ஜீவனை பெற்றிருக்கிறார் பரிசுத்தாக பெற்றிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன அவனில் அந்த ரெண்டு அனுபவமும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது ஹெலேலியா பரிசு ராமத்திற்கு மைமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளை முதலாவது பார்த்தோம் சத்தியத்தை அறிவுறுகள் சத்தியம் விடுதலை ஆகும் இரண்டாவது நான் பார்க்கிறோம் கத்தடையோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஹேலேலையா மற்றபடி மனிதன் தன்னுடைய அறிவினாலே ஞானத்தினாலேயோ வேதத்தை நன்றாக கரைத்து குடிக்கிறதுனாலேயோ விடுதலை பெறுவது அறிந்து அதை கை கொள்ள வேண்டும் நம்ம சார் இருக்கிறார்கள் டிப்டி கலெக்டர் அவர்கள் ஒரு வேதாகமோ கொண்டு வந்தார்கள் அந்த வேதாகமம் என்றால் அவருடைய தம்பி கை எழுதினது அந்த வேதாகமத்தை அவர்களுடைய கையினாலேயே எழுதியிருக்கிறார் எதுவும் ஆச்சரியமாக இருந்தது பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு வேதாகமத்தே படித்து முடிப்பதே ரொம்ப அரிது ரொம்ப கஷ்டம் அது கை நாளில் எழுது எழுந்தால் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க ஆனால் ஒன்று கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லை அருமையான கற்றலை பிள்ளைகளே நம்ம எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் ரட்சிப்பு என்பது விடுதலை என்பது ஒன்று இருக்கிறது ஏழையில அதாவது குதிரைத்தான் கடிவாளம் போட்டு பிடிக்க வேண்டும் அது ரெண்டு பக்கம் பார்க்க கூடாதுபடி அதுக்கு கண்ணாடி போட்டு மறைத்து ஒரே வழியிலே லக்கான் நடத்துகிற வழியிலே அது செல்வதற்கு கடிவாளத்தை போட்டு இழுத்து கொண்டு போவான் ரட்சிப்பு அப்படி அல்ல போராடி போராடி போராடி போராடி உபவாசம் போட்டு உபவாசம் போட்டு இன்னும் பல பறவைகளை கையாடி அப்படி உள்ள விடுதலை அல்ல சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலை பரிசுத்தாவியில் நிரம்புகிறதுனால் அந்த பரிசுத்தாவி ஏற்ற பிரகாரம் நடக்கிறதுனால் ஒரு மனிதனுக்கு விடுதலை இங்கே சகரியாத்தில நான் வாசிக்கிறோம்யா நான்காம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறான் அப்பொழுது சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுவதற்கு கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ யூகத்தினாலே யுக்தினாலேயோ சக்தியினாலேயோ அவனுக்கு இருக்கிற வல்லமையை கொண்டு அது முடியாத ஒரு காரியம் ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் பரசுத்தாவியார் அவனை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் அதுதான் சொன்னார் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் யோகம் பதிமூன்றாவது வாக்கியம் சத்தியாவியாக சத்தியாவிய அவர் உங்களில் வரும்போது நடத்த முடியும் விடுதலை உண்டு யாரிடத்தில் இல்லை அவர்களுக்கு விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியாவிய பெற்றிருக்க வேண்டும் சத்தியாவியை ஆட்கொள்ள வேண்டும் அவனை ஆட்கொள்ளும் போது அவன் விடுதலின் ஜீவியம் செய்ய முடியும் இல்லையா அந்த சத்தியாவியை அவனில் இருந்து அவனை போதிப்பார் அந்த சத்தியத்தை கை கொள்வதற்கு சக்தியும் விலகையும் அவனுக்கு அருளுவார் நாம் காணுகிறோம் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளாத ஒருவரும் விடுதலையின் வாழ்க்கை பெற முடியாது என்பது உண்மை போகாதீர்கள் என்று சொன்னார் எரிசலமேட்டு போகாதீர்கள் நீங்கள் ஊழியர் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த பரிசுத்தாவை நான் போய் அனுப்புவேன் அவர் வருகிறது வரைக்கும் அவரை நீங்கள் பெற்றுக்கொள்வது எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமில் தரித்தருங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஹெலையிலா அவர்கள் நூற்றி இருபது பேர் பத்து நாட்கள் காத்திருந்து அந்த உன்னத பலத்தை பெற்று அப்புறம் அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக விளங்கினார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையான கத்தட பிள்ளைகள நாம் ஒரு விடுதலின் ஜீவியம் பண்ண நாம் ஒரு ஜெய ஜீவியம் பண்ண நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டுமா நமக்குள்ளே பரிசுத்தாவியை வர வேண்டும் பர்சு வந்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து நாம் பார்ப்போம் ஹலையலையா அந்த பர்சுத்தா நமக்குள்ளே வந்து மாத்திரம் ல்ல அந்த பர்சுத்தாவியில நாம் என்ன செய்ய வேண்டுமா நிரம்பி இருக்கணும் சோத்ரா சொன்ன உடனே ஆவியில நிரம்பார் ஆளு நூற்றி இருபது பேர் கூடியிருந்தாரு அவர்கள் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை வருவார் வாசிக்க அவர்கள் எல்லோரும் ஆவியானவர் தங்களுக்கு தங்களின வரத்தின்படியே வெவ்வேறு பாசிலே பேச பரிசுத்தாவி பெற்றுக் கொள்கிறது மாத்திரம் அல்ல பெத்தினியின் பலத்தினால அவர் சென்றார் என்று எழுதியிருக்கிறது ஆவியின் பலத்தினால ஆவிலை நிரம்ப நிரம்ப நிரம்ப நிரம்ப அந்த இடம் கொடுக்கணும் ஒரு தடவை ஆகுது நிரம்பி அந்நிய பாசையில பேசணும் அப்ப நம்ம கட்டுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் அகலும் புது புது பாசைகள் வரும் ஆவியானவர் நம்முடைய பேசுவார் அந்த ஆவியைப் பெற்று நம்ம அதை மறைத்து வைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஆவியை பெற்ற ஆவி பராதவர்களை போல இருப்போம் என்று சொன்னால் விடுதலை கிடைக்காது ஆனப்படினால் அந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும் நமக்குள் இருந்து நாம் ஆவியலை நிரம்பி அன்னிய பேசும்போது அவருடைய அவயங்கள் எல்லாம் அவர் நிரப்புகிறார் நிரப்பிதான் விடுதலை பெற்றுக் கொண்ட அன்று ஏசாயா சொல்லும் போது அவர் இவனமாக சொல்லுகிறார் ஏசாயி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் அதாவது இந்த லோகத்தில் வாழ்கின்ற மனிதன் பலவிதமான பாடுகள்ல பிரயாசங்கள் அவன் ஆறு லட்சவனாக இருக்கிறான் அவர் கட்டப்பட்டவனை போல இருக்கின்றான் தொய்ந்து போனவனை அதற்கு என்ன செய்ய வேண்டும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பேசுவார் இழைப்பார பணத்தார்கள் இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் அது எங்களுக்கு வேண்டாம் அது எங்களுக்கு வேண்டாம் பரிசு சீவு இருந்தால் போதும் இப்போ ஒரு வகுப்பினர்கள் சிலை உடைபாடு செய்து கொண்டு அன்பினியம் என்று ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து அன்பு எல்லா இருந்தாலும் அன்பிராவிட்டால் ஒன்றும் இல்லை என்று அன்பு என்றால் என்ன ஆவியின் கனியில் ஒன்றுதான் அன்பு மரம் கனி எப்படி வரும் பர்சுத்தாவியே இல்லை அன்பு அங்கிருந்து பார்க்கிறது மரம் இல்லாத மரம் இல்லாத தேவை கிடைக்குமா ஆவியின் கனியோ அன்பு என்று தொடங்கி இருக்கிறது கனி அரப்பட அதாவது இந்த லோகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள இழைத்து போறவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் இளைப்பார்கள் வேண்டும் அதற்கு தான் எழுதினார் அன்னியவாசினாலும் பரியாசுவடைகளாலும் ஜனத்தோடு பேசுவார் அவர்களுக்குள்ளே வந்து பேசுவார் இதுதான் இழைத்தவன் இழைப்பாடுதல் இதுதான் ஆறுதல் என்றாலும் கேட்க மாட்டோம் அது எங்களுக்கு வேண்டாம் அந்த மாசம் எங்களுக்கு வேண்டாம் சொல்லுகிறவர்கள் இழைப்பார்கள் அடைய மாட்டார்கள் அவளுக்கு கற்றுகள் இருந்து விடுதலை இல்லை அந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை இல்லை அது உள் போராட்டத்தை உண்டாக்கிக் கொண்டேதான் இருக்கும் அடுத்தவன் வஞ்சிக்கணும் அடுத்தவன் சொத்தம் வஞ்சிக்கணும் அடுத்தவர்கள் அடுத்தவனுக்கு மத்திய வரி முன்னேற விடக்கூடாது தீமையான எண்ணங்கள் எத்தனை மனிதனுக்குள்ளே தோன்றுகிறது வெளியே நல்லவர்களை போல காணும்போது கையெடுத்து கும்பிடுவார்கள் உள்ளே விஷமாக இருக்கும் யாக்கோ சொன்னால் விச நிறைந்தது சர்ப்பத்துக்கு விச நிறைந்தது என்று சொன்னார் என்னை நாம் காணுகிறோம் இது நம்மை விட்டு மாற வேண்டும் என்றால் அருமையானவர்களை நாம் ஆவியிலே நிரம்ப வேண்டும் கத்துடையாவி எங்கியோ கத்துடைய ஆறு இடத்தில் உண்டோ கத்துடைய ஆவிருக்கின்றாரோ யாரு கத்துடாவில பேசி மகிழ்கின்ற அவர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை உண்டு என்று இறை வாக்கு சொல்லுகின்றது ஹலே லோயா ஹலே லோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இந்த ஆவியானவர் தான் மனிதனை கற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் படி பலத்தினாலேயே பராக்கிரமத்தினாலேயோ மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்ள இயலாது அவனுக்கு பலன் இருக்கலாம் சரீர பலன் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் நிறைய தெரிந்த விடுதலை அதனால் கிடைக்காது அதனால் கிடைக்கிறது விடுதலை கொடுப்பது பர்சுத்தாவியானவர் அல்ல இல்லையா சத்தியத்தை கை விடுதலை பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறதுனால் விடுதலை அந்த பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டால் மட்டும் போதாது நாம் இருக்கும் போது நம்முடைய கட்டுகள் எல்லாம் போய்விடாது நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் பதினாறாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களே வாதுலையாசோன் மேல் கற்றுடையறங்கினது என்ன ஆயிட்டு பாருங்க அவனை புது அவடைய கட்டி பலிசருடைய கையில எதிராளுடைய கையில கொடுப்பதற்காக அவனை கட்டிவிட்டு வருகிறார்கள் பலிசர் பிடிப்பதற்கு அப்போது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சான ஏழு அகனினார் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவைகளால் போது அவள் வந்துவிட்டார்கள் என்றால் நெருப்புப்பட்டவுடனே இறுகி போகிறது போல அவள் அந்த கயிர்களை அறுத்துக்கோட்டியோ தேவனுடைய ஒரே நிகளாக பிடிக்க முடியுமா ஒரு நிறைய பிடிக்க முடியுமா நரி என்றாலே தன்னது சில மனிதர்களை பற்றி சொல்லுவார்கள் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நரிக்கு சொல்லுங்க நரி என்று சொன்னால் பின்னால விரட்டி கொண்டு போயிடல என்றால் புறம்கால மன்ன வாரி உங்களுடைய கண்ணில தட்டி விட்டு ஓடி போய்விடும் அப்படிப்பட்டதான் நரி அந்த நரியை முன்னோர் நரியை பிடித்தார் பரிசோதனை பலத்தினால எவ்வளவு பெரிய பராக்கிரமம் பலத்திலால் பலக்கிரமத்திலால் ஆவினாலேயா கட்டி உருட்டி விட்டு வருகிறார்கள் ஊரே சரண்டு வருகிறது பிடிப்பதற்காக எழுப்பினார் ஆவிலே நிறைந்தால் நெருப்புப்பட்டது போல எல்லாம் ஏறிந்து துண்டு தின்றோயா கட்டுடைய ஆவி எங்கேயும் அங்கே உங்களை என்னை கட்டி வைத்திருக்கிற சுவாவங்கள் உண்டா பழைய நாற்றம் எடுத்த பழைய மனிதனுக்குரிய சுவாவங்கள் இருக்கின்றதா கற்றுகள் நம்ம அகலனுமா ஆவியார்கள் நம்மை நிரப்போம் ஆவியாரை நிரப்படும் ஆவிய நிறைந்து அந்நிய பாசுல பேசணும் அப்படி இருக்கும்போது எழுப்பி கைய ஆற்றின உடனே இந்த ஆவியானவர் இறங்கினார் நெருப்பாக எல்லா கட்டுகளாக போய்விட்டது மனக்க வேண்டியது இந்த விடுதலை எல்லா சத்தியங்களையும் கை கொள்ள வேண்டும் சட்டங்களுக்கு மனப்பூர்வமாக எல்லாத்துக்கும் கேள்படியும் ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் விடுதலை ஆக்கிறோம் பழைய மனித கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிறோம் முழு நம்மை புதிய மனிதர்களாக மாற்றிவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது அவராக இருக்கிறவையே அடிக்கடி சொன்ன சம்பவங்கள் ஒரு கொலகாரணம் ஊரில் நடுத்தரவில் மத்தியான வழியில் ஒரு ஆளை கத்தியால் குத்தி குடலை சரித்து போட்டவர் ஊரில் ரெண்டு பகுதியாக இருந்தது எங்களுக்கு உரமாக அந்த ஆளுநர் வேலை செய்தார் நாடு பகுதியில் இருந்தோம் ஊரில் தொழில் வாரியாக இடத்துல பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் விடுதலை ஆகி வந்த பிறகும் அதே பார்வையிலே அலைந்தார் அவருக்கு ஒரு பயங்கரமான வியாதி அட்டாக்கு வந்தது காலரா மரணத்தர் வாயில் இருக்கும்போது மற்றவர்கள் சொன்னார்கள் இப்போ அந்த ஜப வீட்டில் போய் ஜெவமண்ணக்கூடாதா அங்கே எத்தனையோ பேர் போய் ஜவ மண்ணி போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் தூக்கி கொண்டு வந்தார்கள் ஜெவ மண்ணு முதல்ல அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள் சுகமானார்ையா அவர் இரவும் பகலும் பீடி குடிக்கிறது அவ கடையில் பீடியில் ஆகிட்டாலும் அவருடைய மடியில் பீடியில் இருக்கு அப்படிப்பட்ட மனிதன் இவர் காலையில் இப்படி இருக்காலும் டீ குடிக்க போவார் அங்கே ஒருவேறு ஒரு நாள் குளிர் நேரம் தஞ்சாவூர் டீ ஒரு பீடி குடும்ப அவர் சொன்னார் தஞ்சா இப்போ இல்லை பழைய தஞ்சா இல்லை புது ஆள் பரிஹாசம் பண்ணாதப்பா பேடி கொடு மடியை நான் நற்புடைய பேடி குடிக்கிறது இல்லை அதிலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் இல்லையிலோயா அந்த கட்டிலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் பருசுத்தாகி பெற்றிருக்கிறேன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் நீயா நீயா விடுதலை பெற்ற யார் விடுதலை ஆக்கிறது இல்லையிலோயா யார் என்னை விடுதலை ஆக்குவார் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது எவ்வளவு பெரிய மனிதனுடைய உதவியை தேடியும் அதில் இருந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது விடுதலை இறைவனால் அந்த இறைவன் சொல்லிருக்கிற சத்தியங்களை கற்றளைகளை கை கொள்ளும் போது அவர் அருள்கின்ற தூய ஆவியை ஒரு மனிதன் பெற்று அந்த ஆவியிலே நிரம்பி இருக்கும் போது அவன் விடுதலை ஆக்கிவிடும் இல்லையா இல்லையா மேல் கற்றை ஆவி இறங்கியதனால் அவனை கட்டியிருந்த கட்டிகளால் நெருப்புப்பட்ட கைறிகளுக்கு துண்டு துண்டாக ஓடிவிட்டது எதிராளிகள் ஓடிவிட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் உங்களை என்னையும் கட்டுகிறியும் இருந்து விடுதலை பெறுவதற்கு அருமையான சத்தியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் கை கொள்ளுகின்றோம் தொடர்ந்து கை கொள்ளுவோம் இல்லையிலா மற்றவர்களுக்கு நமக்குரிய வித்தியாசம் என்ன என்கிறதை நீங்கள் இதில் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் மற்றவர்கள் சத்தியம் இல்லாத அப்படினாலும் விடுதலையின் சத்தியம் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் இல்லாதபடியினாலு அதாவது பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் விடுதலை இல்லையே விடுதலை இல்லாமல் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் விடுதலையின் உபதேசத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்படைந்தபடிதால் பாவத்தின் மேலே விடுதலை ஜெயஹலு அநீதியிலிருந்து விடுதலை ஆகி நீதிக்கு அடிமைகளாயிருக்கின்றோம் நமக்கு உரைமையான ஒரு பிரசுத்த வாழ்க்கைய கத்திர்கள் இருக்கிறார் அலையிலோயா முடிவு நித்திய ஜீவன் எதிர்பார்த்திருக்கின்றது அலையிலோயா இந்த கிருமையை நாம் சபை வாயிலாக பெற்றிருக்கின்றோம் அலையிலோயா பெற்றிருக்கிறோம் இப்படி நாங்கள் இரண்டு காரியங்களை பார்த்தோம் ஒன்று சத்தியத்தை கை விடுதலை இரண்டாவது பிரசுத்தாவியை பெற்று நிறைவோடு இருக்கிறதுனால் விடுதலை மூன்றாவது ஒரு சிறிய காரியத்தை நாம் பார்க்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நிரம்பி இருந்தாலும் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டுமா வாசிக்க இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்போது மாம் சிகிச்சையை நிறைவேற்ற இந்த சரீரம் ஆதாமருடைய பரம்பரை சரீரம் இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுதாய் நிரம்ப நிரம்ப அழிந்து கொண்டே இருக்கின்றது ஆனப்படினாலும் பரிசுதாய் நம்மளுக்கு எதிர்கொள்ள வந்திருக்கிறார் எதற்காக வந்திருக்கிறார் என்றார் நம்மை சத்திய பாதையில் நடத்துவதற்காக வந்திருக்கின்றார் எல்லாவற்றிலும் ஆவிக்கேற்றபடி நடக்கணும் பரிசுத்தாய் பெற்று வைத்துக் கொண்டு மாம்சத்து கேட்ட பிரகாரம் நடந்தால் விடுதலை இல்லை பிள்ளைப்படி அந்த கட்டு நம்மை கட்டும் அரம்பி ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஆவி கேட்டபடி நடந்தால் மாம்சிச்சே நிறைவேற்ற மாட்டோம் அல்லாவிட்டால் நாம் ஆவியை பெற்றிருந்தாலும் பரிசுத்தாய் உள்ளே வைத்துக் கொண்டு நாம் மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரம் மரண சரீரம் பாவ சரீரம் மரண சரீரம் பழைய சரீரம் மரண சரீரம் அந்த சரீரம் நம்மள இருக்கிறது அது படிப்படியாய் அழுகிறது அந்த கட்டிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆவிக்கேற்றபடி நடக்கணும் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லு ஆவியின்படி நடக்கும்போது என்ன உண்டா ரோமர்களுடன் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை ஒருவர் அசதியா இறமல் ஜாகிரதையா இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் எப்படி இருக்கணும் அதான் சொன்ன அனலாயாவது குடராயாவது இல்லாவிட்டால் பாயிராது வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார் அருமையான உழைப்படுத்தா என்று என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க இந்த தீ அணைஞ்ச உடனே போய் பூனை முனைக்கு நம்மள இருக்கிற மாம்ச நமக்கு எதிரி இது நம்ம கூட போராடும் ஆவிக்குரிய நிலையில ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும் பாவம் சேவைக்கு தீமை சேவைக்கு நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதற்கு போராடிக்கொண்டே இருக்கும் ஆவிக்கேற்றபடி மாச பக்கம் சேரக்கூடாது வெற்றி உண்டாகும் ஏற்றபடி நடக்கணும் அப்ப மாம் நிறைவேற்ற மாட்டோம் ஆவியிலே அனலாய் இருக்கணும் நெருப்பா இருக்கணும் எரிந்து கொண்டிருந்தால் கிட்ட ஒன்றும் வராது சத்து நெருங்க சத்திர நெருங்க மாட்டான் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கட்டு நம்ம மறுபடியும் கட்டாத இந்த மாம்ச கட்டு பழைய மனுஷனுக்குரிய நாசமாக பழைய பாவம் நம்ம வந்து கட்டாதபடி இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டுமோ ஆவியில அனல் அனலா இருக்கணும் நடக்கணும் ஆவியில அனலா இருக்கணும் இலையில அது மாத்திரம் நமக்கு முக்கியமான வேலை இருக்கும் இருக்கும்போது அவர் தேவம் பண்ண முடியாது தான் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு எழுப்பி விட்டுருவார் என்னவோ வந்து மந்தி விழுந்த மாதிரி கடிச்ச மாதிரி என்னவோ என்று செய்த மாதிரி ஒரு முடிப்பு திடீர் என்று முடிப்பு வந்துடும் படைப்படி இழுத்து மூடி படைக்கிறதுக்கு அல்ல எழுப்பி ஜெவம் பண்ணு ஆவியானவர் நமக்குழுந்து ஜெவம் பண்ணுவதற்காக அதில் எத்தனை இயக்கத்தை அது நமக்கு தெரியாது அது நேரத்தில் நமக்கு நன்மை தர அது ரகசியத்தை சொல்லி தர அதுல நமக்கு உரவாய் சாப்பாடு வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க கவர் ஏவரா செய்துவிடக் கூடாது ஒன்றது அதிகாரம் வாக்கியத்தை நாம் ஒருவர் என்று வேதம் சொல்லுகின்றது அவித்து போடு என்றால் என்ன நம்ம வீட்டில் பழைய காலத்தில் இந்த மன்னண்ண விளக்கை அந்த லைட் ஏரியோ அதுல எதையாவது ஏதோ ஒரு பாத்திரத்தையோ மரக்காரை வச்சு மூடுனா என்ன செய்யும் கொஞ்ச நேரத்தில் அணைந்து போய்விடும் என்று நாம் காணுகிறோம் நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு ஒரு தீபமாக இருக்கின்றார் நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு நெருப்பாக இருக்கின்றார் இந்த தீபத்தை நாம் அவித்து போடக்கூடாது அறுப்பில் இருக்கிற நெருப்புக்கு விறகு போடாவிட்டால் அணைந்து போய்விடும் ஆவியிலே அறலாயிருங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் வேதம் சொல்லுகின்றது ஆவிய அவித்து போடாது எங்க ஆவி எரிய வேண்டும் என்றால் என்ன சொல்லணும் விறகு போடணும் ஆவி விறகு மாத்திரம் விறகு நல்ல காஞ்ச வரக போடணும் பச்சை வரக போட்டால் எரியாது அதே மாதிரி நம்ம பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில தவறு செய்து விட்டால் நான் போடுகிற தீபம் நான் போடுகிற அந்த தூபம் அது எரியாது அது அனல் போடாது அப்படியே அமைதியா போஞ்சு கொண்டே நடக்கணும் அது மாத்திரம் இல்ல அதாவது நெருப்பை வர வாழ்க்கையில கத்தரை துதிக்கணும் எப்பொழுதும் சோத்தரிக்கணும் சொல்லி போனவா அதை செய்து கத்தரைக்கு பிரியமானது கர்த்தரை சோதரிக்கணும் சோத்திரத்தினால கிருவ பெருக பெருகி அனல் கொண்டு எரியும் வல்லமை கொள்ளும் நிரம்பி வழியும் நம்மை அகல் கொள்ளேன் ஜெபம் சொல்கிற நேரத்தில் இருக்கிற வெளிச்சம் அதிகப்படும் சத்துரு ஓடி போய்ட்டு தேவரது எத்தனை தருகின்றவர்கள் நான் பெற்றுக்கொள்ள இயலும் என்று வேதம் சொல்லுகின்றது இலையிலோயா இலையிலோயா காவியே அவித்து போடாதீர்கள் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மய்மே உண்டாவதாக அருமையானவர்களே சொல்ல காத்திருப்பு கூட்டங்கள் முழு ஒரு தேவங்களில் பார்த்திருக்கிறோம் ஆராதனையில பார்த்திருக்கிறோம் சில தனிப்பட்ட ஜபத்தில் ஆவியான பலமாய் வந்து இறங்குகிறது கிரியேட் ஆவியான அதாவது ஒருவருடைய நிலைக்கு தகுந்தவர் தான் அளவின்படிதான் கிரியேட் செய்கின்றார் நம்மளே பலமாய் இறங்கும் பலமாய் இறங்கும் போது கழுதை தாள பலமாக இறங்கினாலும் நிறைய நிறைய பலமாக இறங்கினாலே ஒரு கோட்டைக்குள் இருக்கும் போது எதிராளிகள் சூழ்ந்திருக்கிறான் என்று தெரிந்த போது கோட்டையில வாசலை ரெண்டு அசைப்பு அசைத்தத்துக்கு தோல் வைத்துக் கொண்டு நடந்து போனான் என்று எழுதியிருக்கிறது ஆவியால் சுங் புது அகனார் கயிறினாலே கட்டினார்கள் காலில் இருந்து உச்சந்தும் கட்டினார்கள் கட்டி உருட்டி போட்டிருக்கிறது எதிராளி வருகிறான் கையை காலை அசைத்தான் நெருப்புப்பட்டது போல எரிந்து போய்விட்டது அருமையான தேவைய பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆவியில் அனலாக இருக்கணும் வேதம் ஆவியக்கேற்றபடி நடக்கணும் ஆவியில் அனலாக இருக்கணும் ஆவியை அவித்து போடக்கூடாது ஏவுகிற நேரங்கள்லாம் தேவணும் சோதரிக்கணும் ஏவரு காரியத்தை செய்யணும் இன்னாருக்கு இந்த காரியத்தை செய்யணும் அவித்து போடக்கூடாது நீங்களே செய்யவில்லை என்றாலும் அத்தமாதிரி ஒரு கலக்கம் ஏற்படுவங்களுக்கு தெரியும் இன்னாருக்கு போய் போய் கர்த்துடைய செய்தியை சொல்லு அவருடைய சாட்சிய சொல்லு எனது செய்யல அவித்து ஆவியானவரை அசட்டை செய்யக்கூடாது அவித்து போடக்கூடாது அவர்களை அடக்கி நம்முடைய செய்ய விருப்பத்துக்கு நேராக மனதை திருப்பி விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது நமது மேல் ஆவியானவர் எப்பொழுதும் நினைக்கு நேரத்திலே பலமாய் இறங்கணும் நியாயாதிதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் ஆவியானவர் பலமாய் இறங்கிய அநேக நேரங்களில் அற்ப மனிதர்களும் விளைகிறர்களும் அடியார்கள் பல முறை அறிந்திருக்கின்றோம் அதாவதுக்கு வந்த தைரியம் தாவிதுக்கு வந்த தைரியம் எதிரே நிற்கிற கோழியாத்து ஆளே முழிஞ்சி அவ்வளவு பெரிய பராக்கிரமன் சத்தன எம்மாத்திரம் என்று சொன்ன உங்களுக்கு ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கத்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவனுக்கு மைவிதை ஆவி என் பலமாய் இறங்கினார் பலமாக இறங்கினார் ஹெலோலு ஆவியானவருக்கு ஒரு அளவு அவருடைய ஆவியானவர் மட்டிட்டவன் யார் அளவிட்டவன் யார் அதற்கு அளவே கிடையாது ஆவியானவர் எதையும் அவன் சாதிக்கும் ஒரு சாதனையாக ஒரு கருவியாக ஒரு ஒரு வெளிய ஒரு வீரனாக மாறிவிடுகின்றார் சத்துரு சத்துரு அவனை மேற்கொள்ள முடியாது அருமையான கத்திர பிள்ளைகளே கத்துடைய உங்கள் மேலும் என் மேலும் பலமாய் இறங்க வேண்டும் இப்படி நிலைமை போதாது இந்த நிலைமை போதாது ஆவியில் இருக்க நிலைமையும் போதாது அனலாயிருக்க நிலையும் போதாது என்ன வேண்டும் அங்கே விடுதலை உண்டு இல்லையா கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை ஆவின் வெளி நடக்கிறவர்கள் எங்கே உண்டு விடுதலை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நிலையில் நான் முழுமையான ஒரு விடுதலை பெற்று நான் அல்ல கிறிஸ்துவே என்று நிலையை அடைய காலத்தில் வந்திருக்கிறோம் எஸ் கிறிஸ்துவனுடைய வருகை நான் நெருங்கி கொண்டிருக்கின்றது அலே லோயா அலேலோயா அலேலோயா எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஒன்றுமே ஏனோக்கு சாட்சி பெற்றான் இல்லை இரையா நானும் சாட்சி பெற வேண்டும் நாம் சொல்கிற சாட்சியல்ல தேவனா அருளப்படுகிற சாட்சி நம்ம உண்டாக வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றனர் கட்டுரை பிள்ளைகளே சத்தியத்தை கருத்து தந்திருக்கின்றார் அதை நாம் முழுமையாக கை கொள்ள வேண்டும் உபதேச சட்டங்களை ஒன்று கை கொள்ள வேண்டும் அவையான அவர் விரும்புகின்றார் வரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம் கட்டுரை ஆவி விடுதலை உண்டு நான் நிரம்பி இருக்க வேண்டும் எப்பொழுது நம்ம அனலாயிருக்க வேண்டும் சத்திர பிள்ளைங்கிட்ட நெருங்க மாட்டான் எப்பொழுது நம்முடைய எப்பொழுது தேவையா அந்த நேரத்தில் மேல் பலமாய் இறங்கின மாய்த்தவாயிருக்க அங்கே விடுதலை உண்டு கத்தடி ஆயின் மேல் பலமாய் இறங்கினால் அத்து போயிட்டு நெருப்புப்பட்டது போல போயிற்று என்று நாம் காணுகிறோம் உரிய செல்வி கற்று அதற்காக எழுப்பியிருக்கிறார் அதற்காக மேலங்களை நமக்கு தந்திருக்கிறார் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார்